வணக்கம் ஜனவரி பதிமூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றணையின் பொது அறிவு குவியலுக்காக இருந்து ஸ்ரீதர் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஒரு வருடம் சேவையில் நீட்டிப்பு பெற்ற லோக்சபாவின் முதல் பெண் பொது செயலாளர் ஸ்நேகலதா ஸ்ரீவத்சவா இரண்டு ஜார்க்கண்டில் உள்ள ராஞ்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் முப்பத்தி தேசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நவம்பர் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெற்றது மூன்று முன்னாள் அமைச்சர் ரமானந்த் ராய் வெளியிட்ட வாய்ப்புற்றுநோய் பற்றிய அறிவு என்ற புத்தகத்தின் எழுத்தாளர் டாக்டர் முரளி மோகன் சுந்தர் 4. இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் நேஷனல் லீகல் சர்வீசஸ் டே எனும் சட்ட சேவைகள் தினம் நவம்பர் ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஐந்து யூகே இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில் எனும் இங்கிலாந்து மற்றும் இந்திய நாடுகளுக்கிடையேயான வணிக கவுன்சிலின் தலைமையகம் லண்டனில் உள்ளது இனி இன்றைய நட்டணை பொது அறிவுக்கு உயலுக்கான கேள்விகள் ஒன்று தேசிய பொருளாதார ஆராய்ச்சியின்படி மொபிலிட்டி அண்ட் கன்ஜஷன் இன் அர்பன் இண்டியா என்ற தலைப்பில் ஆராய்ச்சி மேற்கொண்டதில் இந்தியாவின் மிக நெருக்கமாக கருதப்படும் நகரம் எது இரண்டு சட்டசபை தேர்தலில் வாக்களிக்க பெண் வாக்காளர்களை ஊக்குவிக்க எந்த மாநிலத்தில் சங்வாரி வாக்குச்சாவடிகளை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே சிம்பெக்ஸ் எனும் கடல்சார் இருதரப்பு பயிற்சி நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி அன்று அந்தமான் கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் தொடங்கியது நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் நவம்பர் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை வேர்ல்டு இன்டர்நெட் கான்ஃபரன்ஸ் எனும் உலக இணைய மாநாடு எங்கு நடைபெற்றது 5. காரல் ராக் எனும் பவளப்பாறைகளுக்கு நச்சுத்தன்மை உண்டாக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் ரசாயனங்களை உபயோகிக்க தடை செய்த உலகின் முதல் நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி